ஹதீஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இரண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்துவார்கள் அவ்விரண்டுக்கும் இடையே அமர்வார்கள்